பாடம் பன்னிரண்டு ஜும்மாவுக்கு வராத சிறுவர் மற்றும் பெண்கள் மீது குளிப்பு அவசியமா யாருக்கு ஜும்மா கடமையோ அவரே குளிப்பது அவசியம் என்று இபுன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள்